வணக்கம் நற்றினையின் ஆயிரத்தி எழுநூற்று முப்பத்தி ஏழாவது செய்தி சேவை பிப்ரவரி இருபத்தி மூன்று மாசி மாதம் பதினோராம் நாள் ஞாயிற்றுக்கிழமை இன்று ஊடகங்கள் மற்றும் செய்தித்தாள்களில் வெளியாகியுள்ள சில முக்கிய செய்திகள் தொகுத்து வழங்குபவர் அறிமுகம் சே சசிக்குமார் குடியுரிமை திருத்தச் சட்டத்தை திரும்ப பெற வலியுறுத்தியும் என்பிஆர் மற்றும் என்ஆர்சி ஆகியவற்றை செயல்படுத்தக்கூடாது என்பதை வலியுறுத்தியும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் அக்கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் தலைமையில் திருச்சியில் பேரணி நடைபெற்றது சென்னை அண்ணா அறிவாலயத்தில் வருகிற இருபத்தி ஒன்பதாம் தேதி திமுக தலைவர் மு ஸ்டாலின் தலைமையில் அக்கட்சியின் எம்பிக்கள் கூட்டம் நடைபெறுகின்றது பத்திரிகை மட்டுமின்றி அனைத்து துறைகளிலும் கோலோச்சிய டாக்டர் ப மணிமண்டபம் நேற்று திருச்செந்தூர் வட்டம் வீரபாண்டியன் பட்டணம் கிராமத்தில் திறந்து வைக்கப்பட்டது கும்மிடிப்பூண்டி அடுத்த மாநல்லூரில் ஐந்தாயிரம் பங்கேற்ற வில்லேஜ் மாரத்தான் போட்டியை சனிக்கிழமை திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் மகேஸ்வரி ரவிக்குமார் கொடியசைத்து துவக்கி வைத்தார் மூத்த குடிமக்கள் எப்படி நடத்தப்படுகிறார்கள் என்பதை பொறுத்தே மக்கள் நல அரசு மதிப்பிடப்படுகிறது என தெரிவித்த சென்னை உயர்நீதிமன்றம் ஓய்வு பெற்ற அரசு ஊழியரின் மருத்துவ செலவை நான்கு வாரத்தில் வழங்கவும் உத்தரவிட்டுள்ளது தமிழக மின்வாரியத்தில் நேரடி நியமனம் மூலம் நிரப்பப்படவுள்ள அறுநூறு உதவி பொறியாளர்கள் பணியிடங்களுக்கு ஆன்லைனில் விண்ணப்பிப்பதற்கு மார்ச் பதினாறாம் தேதி கடைசி நாளாக அறிவிக்கப்பட்டுள்ளது நாட்டின் முதல் பிரதமர் ஜவஹர்லால் நேருவின் பேச்சுக்கள் எழுத்துக்கள் அடங்கிய புத்தக வெளியீட்டு விழா நேற்று டெல்லியில் நடைபெற்றது நாளை அமெரிக்க அதிபர் டிரம்ப் இந்தியா வரும் நிலையில் அவர் காந்தி ஆசிரம வருகை நிகழ்ச்சி ரத்து செய்யப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் சட்டப்பேரவைத் தேர்தல் நடக்கவுள்ளதால் அரசியல் வன்முறை கொலையை கட்டுப்படுத்த வேண்டும் என்றும் மேற்கு வங்க மாநில ஆளுநர் தெரிவித்துள்ளார் பிரதமர் நரேந்திர மோடி உலக அளவில் சிந்திக்கிறார் அதனை தேசிய அளவில் செயல்படுத்துகிறார் என்று உச்சநீதிமன்ற நீதிபதி அருண் மிஸ்ரா புகழாரம் சூட்டியுள்ளார் சீனாவின் யூஹான் மாகாணத்தில் இருக்கும் இந்தியர்களை மீட்பதற்கான இந்திய சிறப்பு விமானத்திற்கு சீனா அனுமதி வழங்காததே தாமதத்துக்கான காரணம் என இந்திய தூதரகம் தெரிவித்துள்ளது அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் வருகைக்காக ரூபாய் நூறு கோடி வரை செலவிடப்படுவதாக காங்கிரஸ் பொதுச் ஒருவரான பிரியங்கா கூறியுள்ளார் அமெரிக்காவில் டென்னிஸ் மாகாணத்தில் நான்கு பேரை கொன்ற நிக்கோலஸ் சுட்டன் என்பவருக்கு மின் நாற்காலி மூலம் மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டது தென்கொரியாவில் கோவிட் பத்தொன்பது கிருமி வேகமாக பரவி வருகிறது கிருமி தொற்றுக்கு ஆளானவர்களின் எண்ணிக்கை அங்கு நாளுக்கு நாள் அதிகரித்த வண்ணம் உள்ளது நேற்று மாலை நிலவரப்படி அந்த எண்ணிக்கை நாநூற்று முப்பத்தி உயர்ந்தது கடந்த இருபத்தி ஓராம் தேதி வரை டைமண்ட் பிரான்சிஸ் கப்பலில் உள்ள இரண்டாயிரத்து அறுநூற்று பயணிகள் மற்றும் ஆயிரத்தி நாற்பத்தி ஐந்து மாலுமிகளில் புதிய ரக கரோனா வைரஸ் தொற்று நோய்வாய்ப்பட்டவர்களின் எண்ணிக்கை அறுநூற்று முப்பத்தி உயர்ந்துள்ளது இந்த நெருக்கடி நிலைமை உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படாததால் தவிர்க்கப்படலாமா என்று மக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர் பில் அண்ட் மெலிண்டா கேட்ஸ் அறக்கட்டளைக்கு சீன அதிபர் நன்றி தெரிவித்து கடிதம் ஒன்றை எழுதியுள்ளார் வூகானில் மருத்துவ பணியாளர்களை தங்க வைப்பதற்காக சீனா ஏழு ஜொகுசு கப்பல்களை ஏற்பாடு செய்திருப்பதாக சீன அரசாங்க ஊடகம் தெரிவித்தது இந்திய பயணத்தின் போது அதிபர் ட்ரம்ப் பயன்படுத்துவதற்காக பிரத்யேக ஹெலிகாப்டர் மறைன் ஒன் அமெரிக்காவிலிருந்து கொண்டுவரப்பட்டு தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளது இந்தியாவின் பெருமைகளில் ஒன்றாக இணைய உள்ள அகமதாபாத் மோதேரா கிரிக்கெட் மைதானத்தை அமெரிக்க அதிபர் டிரம்ப் திறந்து வைக்கப் போவதில்லை என அறிவிக்கப்பட்டுள்ளது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் மகனுக்கு கரடிகளை வேட்டையாடுவதற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது ஆசிய சாம்பியன்ஷிப் மல்யுத்த போட்டியில் பஜ்ரங் புனியா பெல்லி பதக்கம் வென்றார் இந்திய அணியின் முதல் இன்னிங்ஸில் ரிஷப் பந்தின் ரன் அவுட் தான் திருப்பு அமைந்தது என நியூசிலாந்து வேகப்பந்து வீச்சாளர் டிம் சவுதி தெரிவித்துள்ளார் பார்வதி நாயர் புதிய படங்களை தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் வெளியிட்டுள்ளார் டெம்பிள் மங்கீஸ் யூடியூப் சேனல் மூலம் பிரபலமான விஜய் பரதராஜ் இயக்கத்தில் உருவாகியுள்ள பல்லுபடாமல் பார்த்துக்க படத்தின் டீசர் ரிலீஸ் வெளியாகியுள்ளது தர்பார் படத்தை படத்தையடுத்து சிறுத்தை சிவா இயக்கம் தனது நூற்று படத்தில் நடித்து வருகிறார் ரஜினி அவருடன் மீனா குஷ்பு கீர்த்தி சுரேஷ் பிரகாஷ்ராஜ் என பலர் நடிக்கின்றனர் யாரும் எதிர்பாராத நான்காவது நாயகியாக நயன்தாராவும் இணைந்துள்ளார் 24 Hours Productions ப்ரொடக்ஷன்ஸ் தயாரிப்பில் திருஞானம் இயக்க திரிஷா நாயகியாக நடிக்கும் பரமபதம் விளையாட்டு படத்தின் ப்ரீ ப்ரொமோஷன் விழா சத்தியம் தியேட்டரில் நடந்தது இத்துடன் நற்றினியின் இன்றைய செய்தி சேவைகள் நன்றி வணக்கம்